سَلَّى اللَّهُ أَلَى سَيَّدِنَا مُهَمَّدٍ وَآلِهِ وَسَعْبِهِ وَسَلَّمَ تَسْلِيمًا كَثِيرًا كَثِيرًا فَقَدْ قَالَ اللَّهُ أَزَّوَ جَلْبَادَ عَوْذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله عذاب كبير بما تعملون الله அலி அளவாளியிருநாமம் ஆண்டம் செய்யேன் இந்த உலகத்திலே ஏராளமான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்க கூடிய நாயன் ஒரு அரு கொடிய ஒரு மாணிக்கமாகவும் வந்து உயிரிலும் பிரிய கண்மணி நாயகம் முகமது பேரிலும் அண்ணாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பின்பற்றி நடந்தார் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இரையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அல்லாவுடைய நல்ல இஸ்லாமிய சகோதரர்களே சுபமான எல்லாம் எங்களுக்கு எடுத்துமாறு கட்டளையிட்டிருக்கிறார் அத்தை அல்லாவுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்துலாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக அவைகளை அல்லாஹுடைய நல்லா சுபகான் ஐந்து ஏகால அம்மான் அவனுடைய படைப்பு நங்களை வைத்திருக்கிறார் படைத்தது மா அதிலும்ஸ்லிம்களை எல்லா மிகவும் சங்கையானவர்களாகவும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய சமூகமாகவும் ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே அவன் நன்றி கடன் செய்தவனாக மாறமாட்ட அவ்வளவு மிக பெரும் ஒரு பாக்கியத்தை அல்லா சுபான பேருக்கு நசீபா ஆக்கி முஸ்லிம்கள் அத்துணை பெரும் சகோதரர்கள் என்ற இந்த விடயத்தை எல்லா சுபமான சொல்லி வைத்திருக்கிறான் எனவே சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அங்கு ஒற்றுமை கடமையாக ஆகிவிடுகின்றது அவர்கள் ஒற்றுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த பகானுடைய வத்தலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள் ஏனைய பகுதிகள் நிலைத்திருப்பதற்கு எப்படி உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதர்களுக்காக வேண்டி அவர்களுடைய ில் அவர்கள் மிகவுமே உதவியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே ஒரு மனிதனுடைய உடம்பு இருந்து கொண்டிருக்கிறது இந்த உடம்புக்கு சொல்ல வந்தெல்லாம் அவர்கள் ஓமானம் அங்கே உதாரணம் சொல்கின்றார் உலகத்தில் இருக்கும் அச்சுணை மனிதர்களுக்கும் உதாரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய உடம்பை போன்று என்பது அவர் அச்சு உறுப்புகளும் இந்த மனிதனுடைய அந்த துன்பத்திலே கலந்து கொள்கிறதோ இதே போன்றுதான் யாராவது ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் வந்த கஷ்டமாக அதனை அவர்கள் உணர வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே முஸ்லிம்களை சகோதரர்களாக ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் இறக்க சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இதே நேரம் அடுத்த மனிதர்களாக வேற்றுமத சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடும் கூட நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் அழகாக சொல்லுகின்றது இஸ்லாம் தெளிவாக சொல்லி வைத்திருக்கின்றது அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள் யாரும் மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்களோ அல்லாஹ் சுபகானவோ அதனால் அவர்களோடும் இரக்கமாக நடந்து கொள்ள மாட்டான் என்பதாக சொல்லுகிறார் மனிதர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் இருந்தாலும் சரிதான் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே ஒருவருக்கு அன்பாக பாந்தமாக இரக்க சிந்தனையோடு உயிருள்ள ஒரு படைப்பு என்ற இந்த சிந்தனையோடுதான் இந்த இரக்க வாஞ்சையோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது சொல்லு மதத்தை ஒரு சகோதரராக இருந்தாலும் அல்லாவுடைய குடும்பத்திலே அவர் கட்டுப்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு மிருகமாக இருக்கலாம் ஒரு பறவையாக இருக்கலாம் உலகத்தில் இருக்கும் அச்சுணை ஜீவராத்தைகளும் உயிருள்ள அச்சுணை படைப்பிடங்களும் அல்லாவுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக நபி மகான் மக்கள் எல்லாம் அலை அழகாக சொல்லுங்க அப்படி என்று சொன்னார் இருக்கும் இஸ்லாம் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் அது சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நபி முகம்மது அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஜனாந்தா கொண்டு செல்லப்பட்டது இப்பொழுது நபி முகமது அலைவத்தெல்லாம் அவர்கள் திடீர் என்று அவர்கள் எழுந்து விடுகின்றார் உடனே தகாபாக்கள் சொன்னாதல்ல அன்பு தூதர் செல்லாம அலைப்போதே இது ஒரு சகோதரருடைய என்று சொல்லும் போதும் அந்த தகாபாக்கள் கேட்டும் போது அலை சொல்ல அல்லாவுடைய படைப்பல்லவா என்பதாக அவர்கள் அழகாக சொல்கிறார் மனிதர்கள் என்று சொல்லும் போது போது ஒரு மனிதனுடைய பொருளுக்கோ அவனுடைய மானத்துக்கு அதற்கு பாதுகாப்பு என்று சொல்லும் போது அத்துணை இந்த பாதுகாப்பை எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது வழங்கிக் அவர்களுடைய காலமாக இருந்த ஆட்சி காலத்திலே ஒரு நாள் அவர்கள் ஒரு வயது முதல் இந்த ஒரு மனிதன் அவன் தள்ளாடி கொண்டவனான அவனுடைய அந்த பூமியிலே இழந்தவனாக இப்பொழுது வீடு வீடாக சென்று அவன் யாத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார் மனிதனை அடுகு கேட்கிறார்கள் நீங்கள் தல்லாடக் கூடிய இந்த வயதிலே நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு ஏன் யாதங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது உடனே அந்த மனிதன் சொன்னால் அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய அதன் மூலமாக நான் பணம் சேர்த்துதான் அதனை என்னால் நிறைவேற்ற முடியும் என்று சொன்ன போது அதற்கு சுகற்றாரு அவனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் ஓடுகிறது ஒரு வேற்றுமரு சகோதர் ஒருவர் உழைக்க முடியாமல் இஸ்லாமிய அரசுக்கு வரி செலுத்த முடியாமல் இப்படி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே என்ற சிந்தனை அவர்கள் உள்ளத்திலே பிறக்கின்றது அந்த மனிதருடைய வயோதிபருடைய கையை விடுத்துக் கொண்டு அப்படியே தெளிந்தார்கள் தருவார் அரசு தருவார் அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய எந்த தேவையும் இன்னும் முஸ்லிம்களுடைய பை புல்மாளிலிருந்து நீங்கள் எது நீங்கள் உயிரோடு இருப்பிருந்த அது உங்களுக்கு பண உதவி தரப்படும் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்பதாக அதற்கு அல்லாஹ் சொல்லுறன் என்ற அடிப்படையிலே வேற்று மத சகோதரர்களாக கூட எவ்வளவு நல்ல முறையில் அணுகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த இடங்களில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பால் அல்லாஹுடைய நல்லதார்களே அடிப்படையில யாரு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரிதான் அவர்களை உதவி செய்யும் போல் அல்லாஹ் மகான் எங்களுக்கு உதவி செய்கின்றார் இதே நேரம் அல்லாஹுடைய மனிதர்கள் மீது மாட்டார்கள் அவர்கள் மீது அன்பு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பதுதான் மக்கள் படக்கூடிய கஷ்ட துன்பங்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்வது இதன் மூலமா அல்லாஹ் அவனுடைய உதவியை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட எடுத்து காட்டுகிறது என்பதற்கு இந்த மாதங்களிலே அல்லாஹுடைய புனிதமைக்கு ஆலையும் அல்லாவுடைய பைத்துள்ளா காவத்துள்ளாவுக்கான மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அல்லாவுடைய புனிதமைக்கு ஆலயத்துக்கு சென்று இந்த அச்சுடைய வேறுபாடும் அவர்கள் சொல்லக்கூடிய கல்வியாவுடைய முழக்கத்தோடு அல்லாஹுடைய உனிது மிக்க ஆலயத்தை வளம் தருகிறார்களே எதுவும் முஸ்லிம்கள் ஒற்றுமையை அங்கு கூட எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியாக இருக்க வேண்டும் என்பதற்கு பெரும் உதாரணங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தொழுகை எடுத்துக் கொள்வோம் மிக முக்கியமான ஒரு தொழுகையிலே எந்த விதமான இல்லாமல் அரசு நாந்தியாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் இருக்கலாம் பெரியவனாக இருக்கலாம் எல்லோரும் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை தான் அது வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய நல்லடியாரத்திலே எப்பொழுது முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் போட்டி பொறாமைப்பட்டவர்களாக அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகளை எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்கி கொள்வார்களோட மாறிக்கொண்டே செல்வார்கள் எப்பொழுது ஏற்றி பேசிக் கொள்வார்களோ எப்பொழுது அடுத்த சகோதரர்களை பற்றி அவர்களை பற்றிய குறைகளை அம்பலப்படுத்திக் கொண்டிருப்பார்களோ அடுத்தவர்களுடைய மானத்தை அவர்கள் வாங்களை கை வைப்பார்களோ அப்பொழுதெல்லாம் உதவியில் இருந்த முஸ்லிம்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சொல்லுகிறார்கள் எப்பொழுது முஸ்லிம்கள் என்னுடைய சமூகத்தினர்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒரு ஏற்றி பேசி திரும்ப ஒருவரை ஒருவர் தூக்கி கொண்டிருப்பார்களோ ஒருவருடைய குறையை இன்னும் அதை அலத்தி கொண்டிருப்பாரோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வையிலிருந்து அவர்கள் விரிந்து விடுவார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய ரஹ்மத்தில் இருந்து அவர்கள் தூரமாக கொண்டே செல்லுவார்கள் என்பதாக அழகா கைக்கு பிறக்கும் <Nabhi> உங்களுக்கு <coughs> <coughs> இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே தண்டை தச்சரவுல ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் இதனாலே மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்பதாக நபி முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களில் இருக்கக்கூடிய காலத்திலே நடந்த இரு மனிதர்களுடைய சச்சரவுகளின் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிளவுபட்டுக் கொண்டு ஒற்றுமை இழந்து குடும்பத்து ஒற்றுமையை இழந்து ஊருடைய ஒற்றுமையை மிழந்து நாட்டு ஒற்றுமையை இழந்து அவர்கள் இழக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிசல்லும் அலைவெத்தல்ல ஒற்றுமைக்கு பாதமாயிருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒற்றுமைக்கு இடையூறாக அமையக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நினைக்கிற ஒரு பரிகாசம் செய்யக்கூடாது ஒரு முஸ்லிம் ஆனவர் அடுத்த மனிதர்களை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்க கூடாது மற்றவர்களுடைய மானத்தில் அவர் கை வைப்பதை எல்லாம் சுபமான வந்தால் அவர் பெரிய பாவமாக ஆக்கி வைத்திருக்கிறார் محمد صلى الله عليه وسلم இதே அந்த முன்னிலையிலே நபி முகம் அலை வசல்லம் அவர்களின் இந்த உண்மத்தை பார்த்து மிக அலமான் ஒரு உபதேசம் எடுத்து நடக்குமாறு அறிவிக்கின்றார்கள் நடி சொல்லாம் அழிவத்தல்ல அவர்கள் இந்த மாதம் வந்த போது கேட்கின்றார்கள் சஹாபாக்கிடத்திலே ஐயோ யோ மின் என்னுடைய அன்பு சஹாபாக்களே இது என்ன நாளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கேட்ட போது சகாபாக்கள் மௌனமாக இருந்தார் மௌனமாக இருக்கும் போதும் அவர்கள் இப்பொழுதோ இந்த மாதத்துக்கு ஒரு புதிய பேர் சொல்லுவார்கள் என்றுதான் இந்த நாளைக்கு ஒரு புதிய பேர் ஏதாவது சொல்லுவார்கள் என்று அத்துணை பேரும் மௌனமாக இருந்த மீண்டும் உலகத்தில் கொண்டாடக்கூடிய இந்த நாள் மிருகங்களை அரசு பலியிடக்கூடிய இந்த நாள் அல்லவா என்று கேட்ட போது சகாபாகலாம் என்று சொன்னார் பிறகு கேட்கிறார்கள் மக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து புடிநமிக்க ஆலயத்தை தபாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பதை அறிந்திருந்தார் என்றாலும் கூட இந்த மாதத்துக்கு ஏதாவது ஒரு புதிய பேர் சொல்லுவார்களோ என்ற கேட்ட போது அத்துனை பேரும் ஆம் என்று சொல்கிறார் பிறகு நபிசல்லு அழைவத்தல்ல கேட்கிறார்கள் என்பதை அன்பு சகா வாக்களே இது எந்த நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டுவிட்டு அவர்களை பதில் சொல்லுகிறார்கள் என்று இப்பொழுது நபி முகம் அவர்கள் இந்த லட்சக்கணக்கான சகாபாக்களுக்கு முன்னிலையில் இருந்து சொல்கிறார்கள் என்னுடைய அன்பு சகாபாக்களே நீங்கள் இந்த நாளை எப்படி சங்கை மரியாதை செய்கின்றீர்களோ இந்த நாள் முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்களோ இந்த புனித மிக்க ஒழுங்காவுடைய அமலை நிறைவேற்றிவிட்டு இந்த நாளை எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களோ இதே போன்று இந்த மாதம் எவ்வளவு சங்கை மிக்க மாதமாக இருந்து கொண்டிருக்கிறதோ இதே போன்றுதான் rettamum, அவனுடைய மானமும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய மானத்திலே கை வைப்பதை oru மனிதர் manidar, இன்னொரு மனிதருடைய ரத்தத்தில் கை வைப்பதை பொருளுக்கும் அவரு இடையூறு செய்வதை சுபமான ஆலயத்தை எவ்வளவு எல்லாம் சங்கை மரியாதை செய்கிறீர்களோ இந்த மாதத்துக்கு எவ்வளவு புனிதத்துவம் கொடுக்கின்றீர்களோ இந்த நாளை எவ்வளவு சங்கை மரியாதையோடு கொண்டாடுகின்றீர்களோ இதை விடவும் இதை விடவும் ஒரு முஸ்லிம் கை வைப்பதை அல்லா சுபமான ஒரு முஸ்லீமுடைய பொருளுக்கு இடையூறு செய்வதை ஒரு முஸ்லிமுடைய வியாபாரத்திலே குறுக்கேடு செய்வதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக நபி முகம்மது அடங்கி செல்லும் சொல்லுகிறார்கள் புனிதமிக்க ஆலயம் காபா இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு மக்கள் எவ்வளவு எல்லாம் சங்கை மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புனிதமிக்க காபத்துள்ளாடி யாராவது கலத்தி விட்டால் இப்படி எல்லாம் முழு உலகத்தில் இருக்கும் அத்துணை மக்களும் குறித்தார்கள் இதைவிடம் ஒரு முஸ்லிம் உடைய மானத்திலே கை வைப்பதே அல்லா சுபமான ஒரு பாவமாக ஆட்சி வைத்திருக்கிறார் அல்லாவுடைய மானத்தை அம்பலப்படுத்துவார்களோ அடுத்த முஸ்லிம்களை பற்றி எந்த நேரமும் அவர்களுடைய குறைகளை அழகி கொண்டிருப்பார்களோ அடுத்தவர்களுடைய மான்குற யார் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் செய்யக்கூடிய குற்றம் இதைவிட மிக பயங்கரமான குற்றம் என்பதை தான் அழகி வந்தம் அவர்கள் அதற்காக ஒவ்வொரு மனிதரும் அடுத்த மனிதருடைய மானத்துடைய விடயத்திலே அவர்களுக்கும் ஒரு கண்ணியம் ஒரு கௌரவம் இருந்து கொண்டிருக்கிறேன் இப்படி நாம் என்னுடைய மானம் கண்ணியம் பாது அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு அந்த இருக்கிறது அவர்களுடைய மானத்திலே கை வைப்பது பெரும் பாவமாக ஹராமா ஆக்கி வைத்திருக்கிறார் என்ற கருத்து அவர்கள் இந்த உம்மத்துக்காக செய்த வசியத் என்பதாக சொல்லுகின்றார்கள் அந்த சகாபாக்களுக்கு முன்னிலையிலே செய்திருந்தாலும் கூட இந்த உமத்திலே ஒவ்வொரு மனிதரும் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் அடுத்தவர்களுடைய மானத்திலே கை வைப்பதை இந்த விடயத்திலே மிகவும் அவர்கள் அதாவது பாதுகாத்து தன்னை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லதார்களே இப்பொழுது நபி முகம்மத் அல்லது புனிதம் அவர்கள் உட்கார்ந்து விடுகிறார் ஒரு மூலையிலே அவர்கள் சாய்ந்தவர்களா உட்கார்ந்து கொண்டோ மக்கள் ஆரவாரமாக சந்தோஷமாக ரெம்போ மன மனநிறைடு அல்லாவுடைய புனிதமிக்க ஆலயத்தை அவர்களுடைய நெஞ்சை அணைத்துக் கொண்டு அல்லாவுடைய புனிதமிக்க ஆலயத்திலே ரொம்பவும் சந்தோஷமான முறையில் அவர்கள் அந்த நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இது வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதை நினைத்து நினைத்து இப்பொழுது அதனை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள் இப்பொழுதோ உனக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் தான் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய புனிதனுக்கு ஆலயம் நகுமனமாக இருந்து கொண்டிருக்கிறார் நறுதாக உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ இந்த முகம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி முல்லோ அலி வசல்லோர்கள் சொல்லுகிறார்கள் புடிந்தை மரியாதையாக இருக்கிறதோ இதை விடவும் ஒரு முஸ்லிம் உடைய மானம் ஒரு முஸ்லிம் அல்லாவிடத்திலே உண்மையான ஒரு மோகின் அல்லாவிடத்திலே உயர்ந்த மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ற கருத்தை இங்கே நபி அழைப்பிடையை இன்னொரு மனிதர் பேசுவதை அவர்களுடைய பற்றி புறம் பேசுவதை மிகப்பெரும் ஒரு பாவமா அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார் உலகத்திலே ஒரு மனிதன் ஒன்பத்தால் அவன் இறக்க உள்ளவன் அவன் ரொம்பவும் மனிதன் சிலை ரொம்பவும் திரும்பக்கூடியவன் ஒரு அடியான் அவன் கண்ணீர் விட்டு அழும் போது அல்லாஹுபானத்தால் அளவில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் இந்த பூமிக்கு மேலே மிகவும் இருக்கும் சொன்ன கை வைப்பது ஒருவர் அடுத்தவருடைய குறையை பேசிக் அடுத்தவர்களை பற்றி பொருள் பேசுவது இதை விடவும் பயங்கரமான பாவம் இந்த பூமிக்கு எதுவுமே இருக்க மனிதர்கள் இதனை பேசிக் கொண்டிருப்பார் என்று சொன்னார் இன்னொரு ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய அவரை பற்றி பொருள் பேசிக் கொண்டிருப்பார் என்றார் அந்த மனிதன் மன்னிக்க மாட்டானோ அல்லா சுகால் இந்த மனிதனை மன்னிக்க யாரை பத்தி நாம் புறம் பேசினோமோ யாருடைய குறைகளை நாம் பேசிக் கொண்டிருந்தோமோ அவர்கள் மன்னிக்காதவரை எல்லாம் எங்களை மன்னிக்க மாட்டார் அந்த மனிதர்களை நாம் கண்டறிந்து அவர்களிடத்திலே நாம் நாம் சொன்னாக மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிக்காதவரை எல்லாம் அவ்வளவு குற்றமாக பேசுவதை இவ்வளவு நபி முகம் அலி வசல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னிருந்தார்கள் அல்ல அஷத் இந்த உலகத்திலே மிகப்பெரும் ஒரு பாலம் ஒன்று இருக்கும் இந்த பூமியிலே அவங்க ரெண்டு பேரும் நீங்கிக் கொள்ளும் வரைக்கும் அவருடைய ஈமான் கலட்டி வைக்கப்படுகிறது மேகம் நெல் கொடுப்பதை போன்று ஈமான் நெல் கொடுத்து கொண்டிருக்கிறது இதே நிலைமையில் ஒரு மனிதனுக்கு மோத்து வரும் என்றார் இன்பங்களுக்காக பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் இதே நிலைமையில் மௌசு வரும் என்றால் ஈமான் இல்லாத நிலைமையில் எனக்கு மௌசு வரும் என்றால் எவ்வளவு பயங்கரமான அல்லாவுடைய பிடிக்கு நான் அழக வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆனால் சொல்லுத்தார்கள் இந்த உலகத்திலே இவ்வளவு பாததூரமான பாவம் ஒன்று இருக்கிறதே இந்த விபச்சாரத்தை விடவும் மிகவும் பயங்கரமான பாவம் இந்த பூமிக்கு மேலே இருக்கும் என்றார் அவன் மன உருவி கண்ணீர் ஒடிக்கின்றார் அல்லா சுமத்தால் அவனை மன்னித்துக் கொள்வார் ஆனால் அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசிய மனிதர்களை அவனை அவர் குறைகளை அழகி ஆராய்ந்து கொண்டிருப்பது அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுப்பது அன்பார்ந்த சகோதரர்களே இஸ்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக மிக தெளிவாக துள்ளி அடுத்தவர்களுக்கு எ வேற்றுமத சகோதராக இருந்தாலும் அவர்களுக்கும் இடையூறும் என்பதைக்கு அன்றிலிருந்து இதுவரைக்கும் அதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எதிர் வரக்கூடிய பெருநாளுடைய தினம் முஸ்லிம்கள் முன் உலகிய ரீதியிலும் இந்த பெருநாளை கொண்டாடுகின்றோ ஒரு மிக முக்கியமான ஒரு வளர்க்கத்தை தான் நாம் நிறைவேற்றுகின்றோம் ஒரு தியாகம் அந்த தியாகத்து வந்தியுடைய அமலை நாம் நிறைவேற்றுகிறோம் ஆனாலும் கூட எங்கள் ஊர்களில் அதனை நிறைவேற்றக்கூடிய நேரங்களிலே அழுத்த சகோதரர்களுக்கு அது துன்பத்தை உண்டாக்குற அளவுக்கோ அதனுடைய தோள்களையும் அதனுடைய முற்களையும் அதனை அதனுடைய கழிவு பொருட்களையும் அழுக்குகள் வீசப்படும் நிச்சயமாக அது அடுத்த மனிதர்களுக்கு துன்பத்தை அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் இதனாலே இதை போன்ற அமல்களை செய்யும் கூட ஒரு அழமான குழியை தோண்டி அதுக்குள்ளே அழுக்குகளே அதனை மூடி வேறு மிருகங்கள் தோல்வாத உள்ள இதனை நாம் மூத்தி வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படியான பிரச்சனைகளிலிருந்து எங்களை சமூகம் பாதுகாக்க முடியும் அன்புக்குரிய சகோதர்களே இதே போன்று கொழும்புமான எத்தனையோ பள்ளிவாய்களுடைய சம்மேளனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சினைக்கு நாம் என்ன முடிவெடுப்பது என்றால் இப்படியான பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் போதோ என்னுடைய உள்கியாக்களை கூட நகரங்களிலே நாங்கள் அமைப்புகளிலே நாம் வைத்து நல்ல முறையிலே நாம் செயல்படுவோம் என்றார் நிச்சயமாக எங்களை சமூகம் இந்த இந்து செய்யக்கூடிய இந்த அமல் இதனை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அது பெரும் உதவியாக அமைந்து கொள்ளும் எனவே அல்லாஹ் சுபகானா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அடுத்த சகோதரர்களுடைய அந்த உரிமைகளையும் பேணி அடுத்தவர்களை மதித்து வாழக்கூடிய பாக்கியால் எங்களுடைய கூற்றம் மன்னித்து விடுவாயா எல்லா எங்களி தந்தையுடைய அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவாயா முஸ்லிமான் அத்துண பேருடைய பாவங்களை மன்னிப்பாயா எல்லா முழு உலகத்தில் மனிதர்கள் அத்துணை பேருக்கு நீ ஒற்றுமையாக நீ செய்வாயா அத்துணை பேரும் சகோதர்கள் சகோதரர்களையும் கூட அத்துணை பேரையும் சேர்த்து இஸ்லாமிய கொடியின் கீழே ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயா எதிர்வரக்கூடிய அந்த திருநாளை நல்ல முறையில் முஸ்லிம்கள் கொண்டாடுவதற்கு நீ நல்ல தோப்பிக்கை செய்வாயா அது ஒழியாவது அமலை நிறைவேற்றி அல்லா நல்ல நன்மைகளை அடைந்துள்ளும் பாக்கியத்தையும் நீ தருவாயத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் மத்தியில சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நீ நிலைநாட்டுவாயா எங்களோட நாட்டிலே குறிப்பாக எல்லா இன மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமத சகோதரர்களுக்கு மத்தியிலே நல்ல புரிந்துணர்வையும் ஒற்றுமையையும் எவருக்கு மத்தியிலும் அவர்களுக்கு மத்தியிலே நல்ல தொடர்புகளை நீ உண்டு பண்ணுவாய களிமாவ பொ நிலைமையில் நல்ல ஒரு போத்தை தருவாயாக யார் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய் நம்பல்களை நேர்ந்தாக்குவாயாக யார் யார் பிரச்சினைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சினைகளை ஆற்றி மௌத்துடைய நேரத்திலே களிமாவோடு சொற்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நல்ல ஒரு மௌத்த எங்களுக்கு நீ தந்தல் அமீன் காம்